அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லு அலிஹம் அவர்கள் லுகருக்கு முன் நான்கு இருக்காதுகளை தொழாவிட்டால் அவற்றை லுகரின் பரலுக்கு பின்தொழுவார்கள் திருமிதி நான்கு இரண்டு ஆறு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்